ஜிம் என்று கூறுவார்கள் இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அவர்களிடம் பாவ மன்னிப்பு கோருதல் எப்படி என்று கேட்கப்பட்டது அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறுவதுதான் என்று நீயே அமைதியானவன் உன்னிடமே அமைதி உண்டு வலிமையும் கண்ணியமும் மிக்கவனின் நீ பறக்கத்து உடையவனாக இருக்கிறாய்